உலகில் அழகிய முறையில் ஓதியது போல் இங்கும் நீர் ஓதுவீராக அதனை நீர் ஓதும் கடைசி வசனம் உள்ள இடத்தில் உன் தகுதி உள்ளது அதாவது நீர் ஓதுகின்ற அளவுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் என்று கூறப்படும் என நபிசல்லும் அணிகம் அவர்கள் கூறினார்கள் அபு தாவோத் ஒன்று ஆறு ஆறு நான்கு திருமிதி இரண்டு ஒன்பது ஒன்று நான்கு இது ஹசன் சஹி என திருமிதி இமாம் கூறுகிறார்கள்